நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலமையிலும் நம்ம இன்னைக்கு செய்ய போறது பொறி உருண்டை செய்ய தேவையான பொருட்கள் அவல் பொறி ஒரு கப் வெள்ளம் அரை கப் ஒடிச்ச கடலை கால் கப் வேர்க்கடலை கால் கப் கம்பு கால் கப் எு ஒரு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் அரை ஸ்பூன் தேங்காய் துருவல் கால் கப் நெய் தேவையான அளவு அரிசி மாவு சிறிது அளவு முதல்ல ஸ்டவ் பார்த்து வச்சிட்டு டிரை பேன் வச்சுக்கலாம் அந்த ட்ரை பேன்ல வேர்க்கடலையை வறுத்து எடுத்துப்போம் ஒரு பவுல்ல எடுத்து கொட்டிடலாம் அப்புறம் உடச்ச கொஞ்சம் லைட்டா வறுத்துட்டு அதையும் அந்த பவுல்ல கொட்டி வச்சிருவோம் கம்பு அதையும் ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் பொரியணும் பொறிஞ்சோடனே அதை அது வறுத்து அதை எடுத்து அதையும் அந்த பவுல்ல கொட்டி வச்சிடலாம் எள்ளும் அதே மாதிரி ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் எள்ளும் வந்து பொரியணும் பொறிஞ்சாதான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதையும் எடுத்து வறுத்துட்டு அந்த பவுல்ல எடுத்து கொட்டி வச்சிடலாம் இதெல்லாம் ஆரட்டும் அவளும் அது அவல் பொறியிருக்குலையே அதையும் சேர்த்து அது கூட வச்சுருவோம் அந்த போல்லயே கலந்து வச்சிருவோம் நெய் கொஞ்சம் ஊத்தி ரெண்டு ஸ்பூன் நெய் ஊத்தி அந்த வானல்லையே இந்த தேங்காயை எடுத்து வச்சிருக்கோல்லையா துருவிக்கலாம் இல்லைன்னா பல் பல்லாம் கூட கட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம சௌகரியம்தான் அதை வந்து நல்லா ஈரப்பசம் இல்லாம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நெய்ய தேங்காயை நெய்லேயே நல்லா வறுத்துட்டு அதையும் எடுத்து இதோட கலந்து வச்சிடணும் வேர்க்கடலையெல்லாம் வச்சிருக்கோல்ல அந்த போல்ல கலந்து வச்சிடலாம் ஸ்டவ் பத்த வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்துல வெள்ளத்தை பொடி பண்ணி போட்டுட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி அதை கொதிக்க விடுவோம் கொதிச்சோடனா கொஞ்சம் கொதிச்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு பத்து செகண்ட்ல அது வந்து டஸ்ட் எல்லாம் செட்டில் ஆயிடும் அடியில இப்ப நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் ஸ்டவ் பத்திர வச்சிருவோம் வானல்ல அந்த வெள்ளைக்கரை செல ஊத்திடுவோம் வெள்ளைக்கரை சில ஊத்திட்டு அந்த வெள்ளத்தை பாகு காசிக்கலாம் அந்த பாகு நல்லா திக்கா பாகுக்கு காசிக்கணும் அதாவது அந்த பாகு எடுத்து ஒரு பாத்திரத்துல போட்டுட்டு அதை எடுத்து உருட்டினா உருட்ட வரணும் அதை எடுத்து இன்னும் பாத்திரத்து மேல தட்டினோன்னா டங்குன்னு ஒரு சத்தம் வரும் அந்த மாதிரி ஒரு பாதம் அந்த திக்கா பாகு காசிட்டு அந்த பாகு காசின உடனே சிம்ல வச்சுக்கலாம் ஸ்டவ் சிம்ல நல்ல சிம்ல வச்சுட்டு இந்த அவல் பொறி வேர்க்கடலை உடைச்ச எல்லாம் வச்சு கொள்ளையள் எல்லாத்தையும் அதுல கொட்டி கம்பு தேங்காய் எல்லாமே அதில் கொட்டி மிக்ஸ் பண்ணுவோம் ஏலக்காய் தூளும் கலந்துடலாம் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே அந்த சிம்ல வச்சு இது கலந்துட்டோம்னா பாகு வந்து எல்லாத்தோடையும் மிங்கில் ஆயிடும் எல்லாத்தோடய மிக்ஸ் ஆயிடும் நல்லா பிளண்ட் ஆன உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து கொஞ்சம் இலம் சூடா இருக்கும்போதே நம்ம வந்து உருண்டை உருண்டையா நெய்யை தொட்டுக்கிட்டு உருண்டை உண்டையா பிடிச்சி ஒரு பிளேட்ல வச்சிடலாம் அப்படி இல்லைன்னா நம்ம சூடா இருக்கும்போதே தொட முடியும் அப்படின்னா அந்த அரிசி மாவு கொஞ்சமா அதை தொட்டுக்கிட்டு அரிசி மாவு சொல்லி அந்த அரிசி மாவை தொட்டு தொட்டு இந்த இதை எடுத்து உருண்டை உண்டையா புடிச்சு பிளேட்ல வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கூட அதை இறுக்கமா அழுத்தி பிடிச்சிக்கலாம் உருண்டை நல்லா சூப்பா பானு டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி பூரி உருண்டை தயார் இத வந்து ஹெல்த்தியா நல்லா எல்லாமே கலந்துருக்கு நல்லா டேஸ்டியா இருக்கும் கம்பு வந்து ஆப்ஷனல் தேவைன்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா வெட்டிடலாம் நல்லா டேஸ்டியா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்